ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் தொடர்ந்து ஸ்திரீ தர்மத்தை விரிவாக பார்த்துன்னு வரோம் அதில் இந்த ரிஷி பஞ்சமி விரதத்தினுடைய பெருமைகளையும் அதற்கேன்னு உள்ள பார்த்தோம் அப்படி பெண்களுக்கு இந்த பகிஷ்டா நியமங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதில் ஏதேனும் முன்ன பின்ன பெயர்ந்ததானால் அதற்கு பரிகாரமாக இந்த ரிஷி பஞ்சமி விரதத்தை செய்யணும் என்கிறதுக்காக இந்த சரித்திரத்தை பகவான் மகாபாரதத்தில் காண்பித்து அந்த சுமதியும் சந்திரவதியுமாக தாயார் தகப்பனாருக்காக இந்த விரதத்தை செய்து அவர்களுக்கு நல்ல சத்கதியை காண்பிச்சா வா ரெண்டு பேருமாக அப்படியே ரிஷி பஞ்சமி விரதத்தை பண்ணி அந்த புண்ணியத்தை பூரா தாயார் கொடுத்தா தகப்பனார் காளை மாடாகவும் தாயானவள் நாயினுடைய கர்ப்பத்தில் போய் பிறக்கும்படியாகவும் நேர்ந்தது இந்த பகிஷ்டா காலங்களில் உள்ள நியமங்களை கடைபிடிக்காத காரணத்தினால் அந்த ரெண்டு தோஷமும் அவர்களை விட்டு விலகித்து அவர்கள் திரும்பவும் மனித பிரிவியை அடைந்தார்கள் அப்படின்னு இந்த சரித்திரமானது பூர்த்தியாகிறது திரும்ப ரெண்டு பேரும் மனுஷாலாக பிறந்தால் சுமதிக்கும் சந்திரவதிக்கும் குழந்தைகளாகவே அவ பிறந்தானு இந்த சரித்திரம் பூர்த்தியாகுது அப்படி அற்புதமான சரித்திரம் இந்த ரிஷி பஞ்சமி விரதத்தினுடைய சரித்திரம் இது தெரிஞ்ச பிறகாவது நான் நாம் அடிப்படையாக இந்த தர்மங்களை தெரிஞ்சுக்கணும் இதற்கு அப்புறம் பெண்களுக்கு தினப்படி உள்ள சில காரியங்கள் தினப்படி செய்ய வேண்டிய காரியங்கள் அதாவது அவர்கள் செய்ய வேண்டிய சந்தியோபாசனம் அவர்கள் செய்ய வேண்டிய பூஜை இவைகள்லாம் ஒவ்வொன்றா வரிசையாக பார்க்க போகிறோம் இதெல்லாம் நாம் குழந்தைலேருந்தே சொல்லிக் கொடுக்கணும் இதெல்லாம் ஓரளவுக்கு வயசானப்புறம் குழந்தைகளுக்கு நாம் ரொம்ப சொல்ல முடியாது சின்ன குழந்தையிலேருந்தே இதெல்லாம் அடிப்படையாக சொல்லிக் கொடுக்கணும் மேலும் இந்த நாளில் எப்படி இருக்குன்னு கேட்டால் குழந்தைகள் ஸ்கூலில் படிக்கிற காலம் வரைக்கும் தான் தயார் தகப்பனரோட ஒரு நேரத்தை செலவழிக்கும்படியாக நேர்றது காலேஜிக்கு போயாச்சுன்னா அதற்கப்புறம் தாயார் தகப்பனாரோடு பேசுகிறதுக்கே நேரம் ரொம்ப குறைச்சலாக போய்டுறது ஏன்னா சனி ஞாயிறில் தான் லீவு சனி ஞாயிறில் தான் முகூர்த்தங்கள் எல்லாமே நடக்கிறது அப்போது சனி ஞாயிறார் குழந்தைகள் வீட்டில் இருக்கும்பொழுது தாயார் தகப்பனார் முகூர்த்தங்களுக்கு வெளியில் போகும்படியாக வருது அல்லது பொழுதுபோக்காக அங்கங்கே போகும்படியாக நேர்றது ஞாயிற்றுக்கிழமைகளில் அப்போ குழந்தைகள் தனியாக வீட்டில் இருக்குது தாயார் தகப்பனார் வெளியில் போகிறாள் திங்கக்கிழமையிலேருந்து குழந்தை காலேஜுக்கு போகிறது தாயார் தகப்பனார் வீட்டில் இருக்க இப்படி ஒரு காலமாக இருக்கிறதுனால குழந்தைகளோடு அதிகமான நேரம் செலவழிக்க முடியல ஆகையினாலே நாம் குழந்தைய ஸ்கூலில் சேர்க்கிற பொழுதே இதை எல்லாம் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கணும் இதை கட்டுப்பாடுகள் கட்டுப்பாடுகள்ங்கிற வார்த்தையை சொன்னால் அது ரொம்ப பயமாக இருக்குது கட்டுப்படுத்துறது எப்படின்னா சுதந்திரமாக இருக்க முடியாமல் செய்கிறதுங்கிற அர்த்தத்தில் வந்துடுச்சு ஆனால் அப்படி அர்த்தம் இல்லை நம்முடைய வேதம் சாஸ்திரங்களில் கட்டுப்பாடு அப்படின்னா நியமம்னு அர்த்தம் நியமம் அப்படிங்கிற வார்த்தைக்கு கட்டுப்பாடுன்னு சொல்கிறோம் தமிழில் ஆனால் இங்கிலீஷில் பார்த்தா டிசிப்ளின்னு அதுக்கு பேர் அப்படி குழந்தைய ஸ்கூலில் சேர்க்கிறோம் அப்படின்னா அந்த ஸ்கூலுக்குன்னு ஒரு ட்ரெஸ் இருக்குது அந்த ட்ரெஸ்ஸை போட்டுன்னு தான் போகணும் டை போட்டுன்னு தான் போகணும் காலில் ஷூ போட்டுன்னு போகணும் சரியான நேரத்துக்கு ஸ்கூலுக்கு போகணும் வந்த பிறகு அந்த ஹோம்ஒர்க்கை சரியான முறையில் செய்யணும் இன்னும் சில ஸ்கூல்களில் க தலையில் பூ வச்சுக்கப்படாது இன்னும் கட்டுப்பாடுகள் அதிகமாக இருக்குது அதுதான் டிசிப்ளின் அதிகமாக இருக்குது பார்க்குறோம் அதே தான் நம்முடைய சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறதுன்னா பெண்கள் எப்பொழுதுமே அப்படி தான் இருக்கணும் அதாவது ஸ்கூலுக்கு போகிற டயத்தில் அப்படி இருந்தால் போகிறோம் இது அப்படி இல்லை எப்பொழுதுமே இந்த கட்டுப்பாடுகளோடு இருக்கணும் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்கிறது ஏன்னா அப்படி கட்டுப்பாடுகளோடு எந்த ஒரு ஸ்திரீ இருக்காலோ அவளுக்கு அந்தந்த சமயங்களில் நடக்க வேண்டிய சுப காரியங்கள் சரியான முறையில் நடக்கும் அப்படிங்கிறது தான் அதுக்கு லாபம் பலம் இல்லைன்னா அது மாறிப்பிடும் அந்த பொண்ணு கட்டு ஒரு நியமத்தோடு இருக்கணுங்கிற எண்ணம் அந்த குழந்தைக்கு இல்லைன்னா பிற்காலம் ரொம்ப சிரமமாக போயிடும் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரங்கள் ரொம்ப வலியுறுத்தி காண்பிக்கிறது குழந்தையிலேருந்தே இந்த விஷயங்கள்லாம் நாம் சொல்லி கொடுத்தாச்சுன்னா அந்த குழந்தைகள் காலேஜ் படிக்கிற பொழுது ஹாஸ்டல்லையே தங்கி படிக்கக்கூடிய நிலைகள்லாம் வரும்பொழுது உத்தியோகம் பார்க்குற இடங்களில் தனியாக தங்கி உத்தியோகம் பார்க்கும்படி வர நேரும் பொழுது எந்த சமயங்கள்லையும் இந்த கட்டுப்பாடுகள் விட்டு போகாது அப்படி இருந்தால் அந்த குழந்தைக்கு சரியான நேரத்தில் புத்தி சரியானபடி வேலை செய்யும் கெட்ட எண்ணங்களில் புத்தி போகாது அதுதான் ஸ்ரேயஸ் அதுதான் நாம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய சொத்து இது தான் நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் இதுதான் நாம் நம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய அழியாத சொத்து இதை நாம் அடிப்படையாக புரிஞ்சுக்கணும் தினமும் குழந்தைகளை காலம்பற சந்தியா காலத்திலையும் சாயங்காலம் சந்தியா காலத்திலேயும் தூங்காதபடிக்கு நாம் பழக்கப்படுத்தணும் காலம்பர சூரிய உதயத்துக்கு முன்னாடி குழந்தைகளை எழுப்பணும் சாயங்காலம் சந்தியா காலங்களில் நாம் பார்த்துக்கணும் அப்படி பழக்கப்படுத்தணும் சந்தியா தூங்கப்படாது ஏன்னா ஒவ்வொரு சந்தியா தேவதைகள் வீட்டுக்கு வரா அப்படின்னு நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்கிறது சாயஞாவான் நஷ் பி தேவா பிராத்தர்யாவான அக்னிஹோத்ரினோ கிரகமாக அப்படின்னு வேதம் சொல்கிறது அதாவது அக்னியோடு யார் இருக்கானோ அவனுடைய வீட்டுக்கு காலம்பர சந்தியா காலத்திலேயும் சாயங்காலம் சந்தியா காலத்திலேயும் அத்தனை தேவதைகளும் வரா வீட்டுக்குள்ள அப்படின்னு இருக்குது அக்னிஹோத்திரினகான்னு இருக்குது அதனால் அக்னிஹோத்திரம் பண்ணுற வீட்டுக்கு தான் வரா அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கக்கூடாது அக்னிங்கிறது எல்லாருக்குமே இருக்குது அந்த அக்னியோடு யார் இருக்கானோ அவன் வீட்டுக்கு வரான்னு அர்த்தம் பண்ணணும் வேதத்துக்கு சாதாரண நம்முடைய புத்தியை வச்சுன்னு அர்த்தம் பண்ணக்கூடாது அதற்கு ரொம்ப கௌரவம் ஜாஸ்தி முக்கியமாக அக்னிஹோத்திரம் அப்படின்னு சொன்னதுனால அக்னிஹோத்திரம் பண்ணுற வீட்டுக்கு வரான்னு அர்த்தம் நாம் சொன்னாலும் கூட அக்னின்னு யாருக்கு இருக்கோ அத்தனை பேர் வீட்டுக்கும் தேவதைகள் வராங்கிறதுனால தான் காலம்பரை சந்தியா காலத்திலேயும் சாயங்காலம் சந்தியா காலத்திலேயும் வாசக்கதவை திறந்து வைக்கணும் சாத்தியே வைக்கப்படாது மூடி வைக்கப்படாது கதவை திறந்து வைக்கணும் சந்தியா காலங்களில் குழந்தைகளை அந்த சமயங்களில் தூங்கும்படி பழக்கப்படுத்தக்கூடாது காலம்பரை எழுந்திருக்கணும் எழுந்து கை கால்களை அலம்பிண்டு நெத்தி கேட்டுக்கணும் அப்படி இட்டு சுவாமிக்கு விளக்கேற்றணும் காலம்பறையும் சாயங்காலமும் காலம்பரை சூரிய உதய காலத்திலேயும் சாயங்காலம் சூரிய அஸ்தமன காலத்திலேயும் சுவாமி கிட்டே விளக்கேற்றுறது அந்த தீபம் எப்படி இருக்கணும்னா கிழக்கை பார்த்து இருக்கணும் அல்லது வடக்கை பார்த்து இருக்கணும் அப்படி அந்த தீபத்தை வச்சு கீழே வைக்கப்படாது தீபத்தை பூமியில் தீபத்தை வைக்கப்படாது கீழே பலகாயோ அல்லது தாம்பாலமோ கீழே வச்சு அதில் அந்த தீபத்தை வச்சு அதில் அந்த திரி போடணும் ரெண்டு திரி போடணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது ரெண்டு திரி போட்டு நல்ல எண்ணெயை விட்டு ஏற்றணும் ஒவ்வொரு இடங்கள்லேயும் ஒவ்வொரு மாதிரி இந்த தீபங்களை ஏற்றணும்னு நம்முடைய சாஸ்திரங்கள் நமக்கு காண்பிக்கிறது தர்மசாஸ்திரம் தீபம் ஏத்துகிற பொழுது வீடுகளில் தீபம் ஏற்றினால் ரெண்டு திரி போட்டு ஏற்றணும் அதில் நல்லெண்ணையை தான் விடணும் வேறு எந்த எண்ணெயும் விடக்கூடாது இன்னொரு எண்ணெய்னா இலுப்பை எண்ணெயின்னு இருக்குது இந்த இலுப்பை எண்ணெயை விட்டு ஏற்றுறது ரொம்ப நல்லது ஈஸ்வர சாநித்தியம் கொடுக்கறது இழுப்பை எண்ணெய் கலப்படம் இல்லாத எண்ணெயாக வாங்கி ஏற்றணும் வீடுகளில் ஏற்றுகிற போதும் அந்த இலுப்பை எண்ணெயில் ஏற்றின தீபத்தினுடைய ஜுவாலையை பார்த்துட்டே இருந்தாலே நமக்கு இந்த கண்புரைங்கிற நோயே வராது அப்படின்னு புராணங்கள்லாம் காண்பிக்கிறது கண்புரையை வந்துட்டு வந்தால் என்ன செய்யணும்னு கருட புராணம் ஒரு நமக்கு ஒரு உபாயத்தை காண்பிக்கிறது கண்புரையை வந்துட்டு அப்படின்னா அதற்கு என்ன பரிகாரம் அப்படின்னா கிரகண காலங்களில் சூரியனை பார்க்கக்கூடாது காலம்பற சூரிய உதய காலத்திலேயும் அஸ்தமன காலத்திலேயும் சூரியனை பார்க்கக்கூடாது அப்படி யார் பார்த்தானோ அவனுக்கு தான் இந்த கண்புரை நோய் வரும் கேட்ராக்குன்னு சொல்கிறோம் அது வருது அதற்கு என்ன பரிகாரம்னு கருட புராணம் சொல்லும்பொழுது ஒரு ரூமில் அந்த இழுப்பை எண்ணெயை விட்டு தீபம் ஏற்றணும் அந்த ஜுவாலை வரும் அந்த தீ ஜாலையை தினமும் காலம்பரையும் சாயங்காலமும் பத்து நிமிஷம் அந்த ஜுவாலையை மாத்திரம் பார்த்துட்டே இருக்கணும் அப்படி பார்த்துட்டே வந்தால் அந்த கண்புரை நோய் குணமாகிறது அப்படின்னு கருட புராணம் நமக்கு காண்பிக்கிறது மகாபாரதத்தில் அஸ்வினி ஸ்தோத்ரம்னு ஒரு ஸ்தோத்திரம் இருக்குது அந்த ஸ்தோத்திரத்தை சொன்னால் கண்புரை நோய் சரியாக போகிறது அப்படின்னு நமக்கு புராணங்கள் காண்பிக்கிறது இதற்கேன்னு ஒரு சரித்திரமும் இருக்குது மகாபாரதத்தில் என்னங்கிறத அடுத்தடுத்த உபன்யாசங்களில் பார்ப்போம்